அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலும் தேசிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின இந்த நாட்டை தலைப்பு சிறந்த ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரையும் அவரவர்களின் அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு லட்சியங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வளர்த்துக் கொள்ள கற்றுக் கொடுப்பார் மாணவர்களின் கடினமான அல்லது எளிதான பாடங்களை அவர்களுக்கு பல விதங்களில் புரியும்படியாய் கற்றுக் தோல்விக்கு காரணம் தன்னிடமிருக்கும் குறைந்த அறிவு என ஒரு மாணவர் என்னுவது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும் என மாணவர்களுக்கு விளக்க செய்வார் நான் கல்லூரி பேராசிரியர் ஆவேன் நாடு கவிஞனாக மலருவேன் நான் வெளிநாடு சென்று படிப்பேன் நான் வருங்காலத்தில் பெரிய டாக்டராக வருவேன் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை மாறுவேன் என்பன போன்று மாணவர்கள் எடுக்கும் அவர்களை சாதனை செய்ய ஊக்குவிக்கின்றன ஒரு சிறந்த ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரையும் பெரியவனாக வளர்த்து இன்னின்ன சாதனைகள் செய்து முடிப்பேன் என வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்ள செய்வார் மாணவர்களிடம் பொதிந்துள்ள சின்ன சின்ன தனி திறமைகளை ஊக்கப்படுத்தி வளர்க்க வேண்டிய மெரும் பெரும் பொறுப்பு ஒரு சிறந்த ஆசிரியருக்குரியது உங்கள் வகுப்பில் ஒரு ஐன்ஸ்டீன் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் சரிசிவி ராமன் அறிஞர் அண்ணா டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெருந்தவர் காமராஜர் மேரி கியூரி அன்னை தெரசா கவிஞர் கண்ணதாசன் போன்றிருந்தால் அது நாட்டுக்கும் வீட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பெரிய பெருமை என்பதை அறிந்திடச் செய்வார் ஆம் மாணவர்களிடம் காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவு காட்டுங்கள் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டியுங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் குறைவாக கற்பிக்கின்றார் ஆனால் குழந்தைகளை கூடுதலாக கற்க வைக்கின்றார் சிந்திப்போம் ஆசிரிய பணியே அறப்பணி என்பதை உணருவோம் நன்றி